இப்படி வேறு போன மாதிரி இருக்கிறதுனால அது மீண்டும் கொஞ்சம் பூ காய் உழுதுன்னு சொன்னால் பழைய ஈரம் இருக்கும் அர்த்தம் அப்படிப்பட்டவளாதான் ஞானி இருப்பாங்கள ஒழிய புறப்பற்று நீக்காமலே அகப்பாற்று நீக்கி நன்றி அடைந்தவர்கள் முடியாது என்று இதில் ஒரு திருத்தம்படி சொல்றார் மறைவை போல் அப்பற்று ஒளித்தோர்க்கும் புறப்பற்று சிறிது நாள் இருக்கும் படத்தில் எடுத்துட்டு முழுமையாக புறப்பட்டு நீக்கி ஊட்டிவிடுவார்கள் அப்படிப்பட்டதால் நாம் ஒத்துக்க முடியும் என்று சொல்றார் இதில் விசேஷரை வேறொன்றுமில் கொடி இலை மலர் காய்களை கொடாதது போல் காரணமாகிய அகப்பற்று ஒழிந்தால் அதனது காரியமாக புறப்பட்டு இராது என்று குறிப்பார் பூரி வேறொன்றும் எல் கொடியும் தரும் இலை மலர் காயனின் அகப்பற்று இல்லாதவர் புறப்பற்றையும் தனவார் என்று பரிகாசம் பண்ணினார் வேர் அன்று ஈர் மலர்கொழி அறுத்த தருணத்தில் பச்சல் சிறிது போது வாடாத தோன்றி பின்பு உணர்ந்து போகின்றது போல் அகப்பற்று ஒழித்த தருணத்தில் புறப்பற்று சிறனால் இருத்தல் போல தோல்வி நீங்கும் என்பதறிகாரம் அகப்பற்று ஒழித்தோருக்கு புறப்பட்டின் மேல் பிரவிறத்தி இல்லாமையால் அவருக்கு அபதி இன்றென கொள்கிறேன் அகப்பற்று ஒழித்தவர்கள் புறப்பட்டு பட்டியல்க்க விவகாரம் பண்ண மாட்டாங்க சில காலம் பண்ணிட்டு போட என்பது இந்த பாடலில் புறப்பட்டு இருக்க அகப்பட்டு விட முடியாது ஏன்னா புறப்பட்டு விட்டுட்டு தான் அகப்பட்டு என்பதற்கு வேறு இல்லாமல் கா பழம் இதெல்லாம் வராதல்லவா அப்படி போல முதல்ல இது விடணும் அப்படி ஒரு கால விட்டுட்டாலும் சில சமயங்களில் அந்த ஏறத்தினாலே சில இருக்கு அப்படி போல் சில காலம் வந்துட்டு புறப்பட்டு விட்டுடுவார்கள் என்ற கருத்தை இந்த நாள் சொல்வோம் வேற வேற கொடி வாடு வேலி நுட்பற்றை விடுக்கில் மற்ற ஏற்றும் சோறுதலில் அறும் சோறுதலியல் வாம் அதனையே முன்னர் தொலைக்க வேண்டுவதெ நிற்கடுமுள் சாருமோ கொளியின் கிளை அனைத்தையோ முன் தறி தொழித்தளதே கொள் அறிதறி அகப்பொழித்தலும் புறப்பட்டது என்பது காரணமாகிய வேறற அதன் காரியமாகிய கொடி உலர்ந்து போதல் போல் காரணமாகிய அகப்பட்டினை முன்பு ஒழித்தால் அதனது காரியமாகிய புறப்பட்ட உடனே நீங்குதல் சுபாவமாகல அந்த உட்பட்டினையே முன்பு ஒழிக்க வேண்டுமென்பேயானால் கடிய முற்கள் பொருந்திய ஒரு கொடியினதின் கிளவில் அனைத்தையும் முன்னர் வெட்டி நீக்கினால் அன்றி அதன் அடிவே ஒப்பற்ற முதல் வேரினை பிடுங்கிக் கொள்ளுதல் அறிவு அதுபோல் முன்பு புறப்பற்றை ஒழித்து அகப்பற்றை ஒழிப்பதன்றி புறப்பட்டிருக்க அகப்பட்டினை முன்பு ஒழித்தலும் அறுதி என்றனாறு இந்த பாட்டிலிருந்து நாற்பத்தொன்னு முதல் ஐம்பத்தோறாவது பாட்டு வரைக்கும் புறப்பற்றை தான் முதல் நீக்கணும் ஒழிய அகப்பற்றை பிறகுதான் நீக்கணும் அப்படி நீக்கிறதுக்கு என்ன முறை என்பதை பல முறைகளில் சாதனம் பண்ண சாதிக்கிறார் வாதார்கள் தாமதம் பண்ணுறார் மூலமாகவும் யுக்திகள் மூலமாகவும் அந்த புறப்பட்டு நீக்கித்தான் அகப்பட்டு என்பதை சாதிக்கிறார் என்பது கருத்து இப்போ இந்த பாட்டில் புறப்பற்று நீக்கித்தான் அகப்பற்று போகணும்னு அதாவது முதல்ல வேற நீக்கிட்டமுன்னா அந்த கொடி இல்லை உள்ள பசை நாள் பூக்காய் முதலானதெல்லாம் கிடைக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் அல்லவா அப்படி போல் அகப்பட்ட முதல் நீக்கணுமல்லவா என்பது கேள்வி அது அகப்பட்ட முதல் நீக்கணும்னா முதல்ல புறப்பட்டு போகணும் அது எடுத்துனா தான் முள்ளுள்ளவர்கள் வச்சுக்கிருந்தாக்க அது முதல்ல முள் வெளியில் உள்ள முள்ள வெட்ட எடுக்க முடியும் முதலோர் ஒருவர் மற்றொருவன் உள்ளமா சனுகாவியல் வினா நகப்பட்டொழிப்பின் முனமே நோயாளும் கள்ள நெஞ்சினர் பற்பலரும் வீடையும் கதியும் நன்மை வளர்ந்தோர் புறப்பட்ட ஒழித்தலே முதற்கட்சப்பினர் எவருக்கும் ஆனால் நீ முற்கொடிய திட்டாந்தம் கூறியது என்னை இல்லாத கொடியினது வேரினை முன்பு பிடுங்கிக் கொள்ளுதல் போல் புறப்பட்டிருக்க அகப்பற்றை ஒழிக்கக் கூடாதோ என்ற சுழலில் நோக்கி கொள்கின்றார் என்பது உள்ளில்லாத சில கொடியினது வேரினை முன்னர் கொடி தரித்து ஒழியாது பிடுங்கி கொள்ளுதல் போல் ஜனகராஜா முதலிய ஒப்பற்ற தமது உள்ளத்தின்கள் காமம் மயக்கம் என்னும் குற்றங்களும் பொருந்தாத இயல்பினால் புறப்பட்டிருக்க அகப்பட்டினை முன்னர் ஒழித்தாராயினும் அப்படி சில பேர்கள் ஜராஜாமலும் முக்குற்றங்களையும் உடைய மனத்தினர் அதிகம் பலரும் வீட்டினை அடையும் மார்க்கம் அவரது அன்றாகலின் துறைவினது இலக்கணங்களை எல்லாம் அறிந்து அளவிட்ட தெளிந்த அறிவினை உடைய திருவள்ளுவன் ஆயனார் புறப்பற்று ஒழித்தே அகப்பற்று ஒழிக்க வேண்டும் என்று புறப்பற்று ஒழித்தலை அகப்பற்று ஒழித்தற்கு முதற்கட் கூறினார் யாவரும் சம்மதமாக என்றவர் சொல்லிக்கல் மற்றும் தொடர்பாடவன் கொள் பிறப்பொருட்கள் உற்றார் உடம்பு மிக நின்றாக திறக்க பெருங்களை நீ நேர் பாலம் அவர் மிக தெளிவுடையவர் சரோஜன் அவரே சொல்லியிருக்கார் என்பதை பிரமாணமாக உள்ள மாசனுகா என்பதனால் நிர்மலா சித்தர் என்றும் கள்ள நெஞ்சினர் என்ற தன்மையால் மரண சித்தர் அறிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு ஏகதேசமாக முடியலாம் மற்றவர்களாக முடியாது இந்த கூட்டம் அதிகம் நிர்மல சித்தர்கள் ஏகதேசிகளாய் எவ்வகைப்பட்ட பட்டுக்கள் இருந்தாலும் அவற்றெண்கண் அவா இன்றி தெய்வகதியாய் வீடு அடைந்துவினாலும் அவள் வரலாம் எனகராஜன் வாஷ்டத்திலே விண்ணிலே சித்திரல் பாடிட்டு பாடத்தை கேட்டு திரு தோற்றம் மட்டும் பிரம்மன்று சொன்ன கேட்டதை பிறகு விசாரம் பண்ணி ஞானம் இருந்தாலும் சொல்லப்போனது எல்லோருக்கும் முடியுமா அவ்வளோ தூரம் அந்த கணக்கு சுத்தம் இருக்கணுமே அது ஜென்மாந்திரம் செய்த அதுக்கு முதல்ல அந்நியாக இருந்தவர் தான் அப்படிப்பட்ட தெய்வகீதின்னு பெறதுக்கு அதனால் அந்த ஏகதேசிகள் ஆகிய பட்டுக்கள் இருந்தாலும் அவற்றின் கண் அவன்றி தெய்வகதியாய் வீடு அடைந்தினாலும் மரண சித்தர்கள் அநேகர் ஆவதாலும் இதுதான் கூட்டம் அதிகம் விட்டப்பட்டுக்களின் மேலும் ஓரோர் காலை அவாவுதல் அவாவுதலினாலும் விட்டாலும் கூட அதில் ஆசையை மீண்டும் அர்த்தம் செய்து அதனால்தான் சா விவேக வைராக்கியம் செம சம்பத்தின்னு ஒன்றும் சமம் தமம் விடல் ஏற்கனவே விட்டு மீண்டும் ஆசை வரும்போது கூட அது மனம் பட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லலாம் வரதான் செய்யும் கஷ்ட காலத்து விடுறது தான் கஷ்டம் போனால் பிடிச்சு வர்றதுதான் அப்படிங்கிற கொள்கை தான் இருக்கும் அதனால் விடல் வெகு குறை அப்படி வர்றதுனால அவர் வீடடையும் மார்க்கம் யாவருக்கும் மார்க்கம் அன்று அது வீடையும் மார்க்கம் அல்ல அது சரியான மார்க்கம் ஆகாது அறம்பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கினையும் தெளிந்தவர் அதலின் எள்ளியோர் என்றார் திருவள்ளுவர் தெள்ளியோர் அறம்பொருள் இன்பம் வீடு என்னாலையும் சொல்லிக்க புருஷார்த்தம்னா அறம்பொருள் இன்பம் வீடு புருஷர்கள் அடையத்த பதி நான்கு பொருள் தர்மார்த்த என்று அளவு சொல்வார்கள் அறம்னா பொன்னியம் அறஒலியிலே புண்ணிய ஒளியிலே வீட்டி சாஸ்திரோத்தமாக மனைவியோடு வாழ்ந்து அதன் பிறகு இந்த உலகம் மித்தை என்றும் உபாசன உலகமோ அல்லது பரவமோ சத்தியம் என்றும் கொண்டு சொல்வது தான் கிரமவா கிரமம் என்று பெயர் இதே இல்லர் வாழ்க்கையில் ஒரு மனிதனும் அடையத்தக்கது இதில் வீடு தான் முக்கிய புருஷாதம் பேருக்கும் அது முக்கியமாக அடையத்தக்கது இதெல்லாம் கவனம் அது சாதாரணமாக வச்சுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த எழுதியவர் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் புறப்பட்டு இருக்க அகப்பட்டு ஒளிந்தவர்க்கும் சம்மதமாகலேன் எவருக்கும் மெய்ப்புற என்றார் ஒப்புறமா எவருக்கும் கால் போட்டுக்கலாம் ஒப்புரவு என்றார் மற்ற என்பது அசை அதுக்கு எட்டாந்தம் உள்ள மாசுகா வியல்வினார் தற்கு கள்ள நெஞ்சினர் என்பதற்கும் உதாரணம் வாசிட்டன் வெம்புதல் போய் தன் நின்ற உன் மனத்துக்கு உலகின் வியாபாரங்கள் செம்புகர் வேடத்தினுக்கான் குளப்படி ஓ தோன்று மார்த்தீனெஞ்சுக்கு அம்புகிய தொழில் சிறிதேயினும் நீந்திட வழிதான் ஆவின் பயன் புனலும் கிட கொக்கு எல்லை கரை காணாத வரவை என்றோதாக கால் அடிச்சிட்டு கால்தான் எடுத்து மா பக்கத்துல அப்படி வாஷ்டத்துல ராமருக்கு வைத்த பகவான் சொல்றார் உன்னை போல சுத்தாந்த கண்ணு உடையவனுக்கு ஞான சீக்கிரம் வரும் மற்ற வராது வெம்புதல் போய் தன்னென்ற அது வேணும் இதுவே சொல்ல சொல்லிக்கொண்டு மனமானது குழம்பிக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கு இல்லாமல் தன் என்ற உன் மனதுக்கு குளிர்ச்சி பொருந்தியே அமைதியாக மனதுக்கு இவ்வுலகின் வியாபாரங்கள் உலகிலே வரக்கூடிய குடுக்கல் வாங்கல்கள் இந்த வியாபாரங்கள் செம்புகார் வேளத்தினுக்கு ஆண் புலப்படி செம்மை பொருந்திய அந்த யானைக்கு புகருங்கிற நெட்டுக்கன்று இருக்கும் அது ஆண் ஆனால் மாடு மாடு கால் வச்ச இடத்துல தண்ணி நிற்குது அது தண்ணியை பார்த்து யானை பயப்படுமா அது தாண்டி போயிடும் அது ஒன்று பெரிசாக இல்லை அப்படி போல் உனக்கு இந்த வியாபாரங்கள் அற்பமாக தோட்டுகிறது ஆனால் மால் ஜீவனஞ்சுக்கு உலகத்திலேயே ஆசாபாசங்கள் மிகுந்திருக்கின்ற பலகீனமான மனதுக்கு அம்புவியல் தொழில் சிறிதேயாயினும் இந்த உலகத்தின் கொன்னே ஏதோ அவர்களுக்கு ஒரு அல்பமான தொழில்தான் ஜீவனோபாயத்துக்கு ஆண்டம் கொடுத்துருக்கார் இருந்தாலும் கூட நீந்திட வரிதாகும் தாண்ட மாட்டார்கள் அதுபோல் ஆவின் பாத பயம்புணரும் அதே மாதிரி அந்த மாட்டினுடைய குழம்பு கால் பட்ட இடத்தில் குளிர் அது தண்ணி இருக்குது அது தண்ணியானது இளக்கொதிப்புக்கு எல்லை கரை காணாத பறவை என்றோ ஒரு கிளட்டு கொசு அது விழுந்துருச்சு தாண்டி போக முடியும் எல்லை இல்லாத சமுதிரம் போட்டு அப்படி போல அல்ப தொழிலாக இந்த உலகத்தில் இருக்கிருந்தாலும் கூட மயக்கம் பொருந்திய விசாரம் இல்லாத பாவஜ ஜென்மங்களாகிய மனதுக்கு பெருசாக தெரியும் ஆனால் உன்னுடைய மனதுக்கு எப்படி இருக்கும் கவலை இல்லாத மனசு தெளிந்த மனசு அந்த யானை ஓன்ற இருக்கின்ற உனக்கு அதே மாட்டினுடைய குழியில் தங்குகிற தண்ணியானது அனாவசியமாக தெரியும் என்று இந்த பாட்டில் ராமர் சொல்கிறார் ஆகவே உலகத்தில் பார்க்கலாம் ஏதோ சம்பாரி சாப்பிட்றாங்க திருப்பி இருக்கான்னு திருப்பி கிடையாது ஏன் அந்த மயக்கம் அவ்வளோதானே ஏதோ வேலை பார்த்தோம் சாப்பிட்டோம் படி தூங்கலாமில் பேசாமல் இதுவும் வர மாட்டேங்குது அது என்ன நினைச்சு இதை நினைச்சுக்கிட்டு அப்படி இல்லையே இப்படி இல்லையே என்று ஏக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவர்கள் எவ்வளவோ நிவர்த்திக்கு ஆண்டம் கொடுத்திருந்தும் கூட அந்த நிவர்த்திகளில் இருந்து ஈடுபட்டு நிவர்த்தியை பயன்படுத்தி கொண்டு விடுபட முடியல அவங்கள இதுதான் உலகத்தில் இருக்குது பெரும்பான்மை அப்படித்தான் அதான் ஈனம் மலமிலா மழை இனமான மனசு இப்படிப்பட்டவர்கள் ஞான மார்க்கத்தில் முன்னேற முடியாது பயிலில் வாழ்க்கை டைத்சிந்த சொல் புறத்துறவே வைராகியதீபம் இப்போது இந்த புறப்பற்றை நீக்கினால் அகப்பற்றை விடணும் என்பதற்கு நாற்பத்தி ஒன்னுருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பல்வேறு விதமாக சாதிக்கிறார் அதனால அதில் இருந்து முறை ஒகம் புறப்பட்டினை ஒழிப்பது யாருக்கு என்று சொல்லுதல் கூட ஒழுக்கத்திலாக சொல்றது தான் முன் பழகிய இல்வாழ்க்கையும் செய்ய வேண்டும் என்று எடுத்து மகாதேவர் மகாதேவிக்கு ஞானாச்சாரம் கூறிய சொல்லுக்கு குற்றம் ஆதலின் பரமேஸ்வரன் சொல்லிருக்க அந்த பாட்டுக்கு பின்னாலே உதவப்பட்டு வருது குற்றங்களையும் சுபாவமாக நீத்த நிம்மர சித்தருக்கு முன்னர் புறத்துறை புறத்துறைவு அடைதலை இகழ்ச்சி இல்ல நெறியாக சொல்வர் பெரியவர் என்றவாறு ஒழுக்கம் ஒழியாருக்கு சம்மதம் ஆகலாலும் ஈஸ்வர வாக்கியத்திற்கு மாறுபாடு இல்லையாலும் நிம்மலை சித்தர்க்கு சித்தற்கும் ஒழுக்க ஆதராலும் முன்னர் புறப்பட்டு வருவதே நன்னுறி காண்க முதல்ல புறப்பட்டு நீக்கி அப்புறம் அகப்பட்டு நீக்கணும் ஒழிய அகப்பட்டு அப்புறம் புறப்பட்டு நீக்கணுங்கிறது கூட வழக்கு உடையவர்களுக்கு வைராக் இல்லாதவர்களுக்கு அது சரியாக போகும்னு சொல்லுவாங்க புறப்பட்டு ஒழிப்பது எட்டினுக்கு என்பது உதாரணம் தேவிகாலோத்திரம் சங்கற்பிகற்பமும் குளவாசாரமானதும் இமையாதாரம் விடாத வெளி வாழ்க்கையும் அமையாதோளாய் விடுதலாச்சாரமேங் சமயாச்சார சமய ஆச்சார சங்கற்பிகற்பம் சமயங்கள் அதாவது மதம் அது பாச்சால் உண்டு சொல்கிறது தான் மதங்கள் சமயம் பக்குவம் அர்த்தம் என்ன பக்குவம் மனதே பரிபாபண்டது தான் சமையல் அது சாப்பிட்றதுக்காக செய்யக்கூடிய பக்குவங்கள் இது மனதிய பரிபாபுல் இது பக்குவம் அதுதான் மது மதத்திடையாள் மதம் என்ன கொள்கைன்னு அர்த்தம் உண்டு சமயம்னு அர்த்தம் சமயம் என்ன பக்குவம் அர்த்தம் அதில் ஆச்சார வகுக்கெல்லாம் இருந்தால் தான் சமயமாக இருக்க முடியும் அன்னாச்சாரத்தில் சமயம் பேர் இல்லை பக்கம் பண்ணாதது சமய ஆச்சார சங்கற்ப கற்பமும் உண்பாட்டு எண்ணங்களும் ஆறுபாட்டு எண்ணங்களும் இருக்கின்றனவே அதெல்லாம் அமையாது அமையாது ஆங்கு குல ஆச்சாரம் அந்த குளத்துக்கு ஏற்ப ஒரு ஆச்சாரமாக சொல்லப்பட்டிருக்கும் அந்த ஆச்சாரமானதும் இதெல்லாம் சங்கற்ப விகற்பமும் அமையாதாங்குள ஆச்சாரமானதும் இமையாதாரம் விடாத இல் வாழ்க்கையும் இமையாதார் தேவர்கள் தேவர்களாலையும் விட முடியாத இல்வாழ்க்கையும் இருந்தாலும் அமையார் தோளா விடுதல் ஆச்சாரமே அதாவது மூங்கில் தோல் போன்றே மென்மையாக இருக்கின்ற ஏ பார்வதி தேவியே எல்லாம் விடுதலை தான் சாரியோ வேறு கிடையாது விட வேண்டும் என்று எந்த ரூபத்திலும் புறத்தரவு தான் விடத்தான் முக்கியமொழியா அகத்தரவு பிறகுதா விடணும் என்பது ஒவ்வொரு சாஸ்திரம் சொல்லி இருக்க எடுத்துக்கள் ஒன்றிய பாசுர்திதற்குபாய்பூலன் ஒடிக்கிடுதல் செய்வோ நவை வேண்ட அனைத்தும் விழாது வைத்துறுதல் என்றுமே விட துமே முதல் உயிர்கள் எவற்றையும் கொலை செய்ய வேறு என்று சொல்விரதிவநாடு இடையின் ஒரு படை கொள்ளும் இயல்பே மீண்டும் சொல்றார் என்பது உயிரோடு பொருந்திய அஞ்ஞான இருளை போக்குதற்கு உபாயம் பஞ்சேந்திரியங்களை நிகிரகம் பண்ணுதல் ஒன்றுமே அன்றி அப்படி இல்லாமல் அதை உள்பற்றை நான் போக்குறேன் சொல்றது இருக்கவன் சொன்னான் எக்காலத்தும் எவ்விடத்தும் என்னை முதலாகிய உயிர்கள் எவற்றினையும் கொள்ளுதல் செய்யேன் பயப்படச் செய்யேன் என்று சொல்லான் என்ற கொல்லாவிரதி ஒருவன் எல்லா காலமும் கையின் கண் இடைவிடாது ஒப்பற்ற வாழாவிதம் பிடித்து கொள்ளும் மறுமையாம் என்றவன் கையில கத்தி வச்சுருக்கேன் நான் யாரும் கொள்றது இல்லை பயமுறுத்துறதில்லை ஆனாலும் கத்தி வச்சிருக்கேன்னாக்கா அது பொய் பேசுறது அர்த்தம் அதுபோல நான் எனக்கு ஆசை கிடையாது ஒன்றும் கிடையாது புறப்பட்டு அது இருக்கட்டும் நான் வந்து அதைப்பட்டு நிற்கிறேன்னு சொன்னால் அப்படி போல் இருக்குங்க நான் விசேஷ வரைக்கும் உயிர்களை கொலை செய்யேன் வெருட்டேன் வெருட்டேன் என்று சொல்லான் என்ற கொல்லாவிரதி அவை செய்தற்கு ஏதுவாகிய வாளினை விடாது கையிற் கொள்ளுதலின் அவன் அவை செய்வான் என்றும் அவன் கொல்லாவிருதி அல்லனென்றும் அறிவுதல் போல் பஞ்சேந்திரியங்களை நிகரகம் பண்ணத் தொடங்கினோன் அவற்றால் அனுபவித்தற்கு ஏதுவாகிய விடயங்களை கைவிடாது வைத்துக் கொண்டிருத்தலின் இவன் அவைகளை விரும்புவான் என்றும் இந்திரிய நிகரி அல்லனென்றும் அறிந்து கொள்கிறேன் அதனால இது அப்படி ஏமாத்தான் அர்த்தம் என்று சொற்கு தெளிமானந்த அதிகமா விளையவானந்தம் கோதில் வீட்டின்பம் பெருகலா விடினம் கூடுதற் அதனையே என்று ஏழுமோ தேரையோன்றின மூன்றாவது வரியில் பிரம்மா ஆனந்தம் இருக்குது அது இத்துன்னு போட்டு இத்து போட்டுக்கணும் பிரிக்கிறவங்க பிரிக்க தெரியாமல் பிரித்து போடுறாங்க எப்படி ஆச்சு போட்டுறாங்க பிரம்மானந்தமும் அப்படின்னு தாவிகமான்னு வரும் இத்து வரும் பிரமானந்தமும் அதிகமானு பிரிக்கிறாங்க என்ன பண்ணுறது பண்டிதருன்னு சொல்கிறாங்களா பிரிக்க முடிக்கிறாங்களே அதுக்காக பிரம்மானந்தம் அதிகமும் அப்படின்னு அப்படின்னு வரும் பிரிச்சாக பிரமாணம் அதிகமான்னு பிரிச்சுக்கலாம் விடயங்களை அனுபவாது வைத்துக் கொண்டு ஞான சாதகம் பண்ணக்கூடாதோ என்று சூடனை என்ற சீடனை நோக்கி கூறுகின்றார் விஷயங்களை அனுபவிக்கல ஆனாலும் ஞான சாதனம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விஷயங்கள் இருக்கட்டும் அப்புறம் அந்த பிரமாணத்துக்கு கிடைக்கலன்னா அவரே வச்சுக்கலாம்வா என்பது சிசன்பு கேள்வி என்பது ஞான சாதக தசையின்கண் விடயங்களே அதற்கு தடை ஆகும் அகலில் அவற்றினை வைத்துக்கொண்டு சாதகம் பண்ணக்கூடாதுதான் ஒத்துக்கிறேன் ஆனால் அவ்விடயங்களை சாதக தசைக்கண் அனுபவியாது சாத்தியமான பின்பேணும் அனுபவித்திற்கு வைத்துக் கொள்ளையானால் இருக்கட்டும் ஞானம் வந்து ஆனந்தம் அப்புறம் அப்புறம் அனுப்ச்சிக்கலாம்வா அப்படி இருக்கட்டுமே அண்ணி கேட்கறான் சொல்ற அச்சாத்திய தசைக்கண்ணே உதயமான அந்த பிரமானந்தத்திலும் இந்த விடயானந்தம் அதிகமாக வேண்டுதல் வேண்டும் ஆதலின் இந்த விடயானந்தமே போதும் நீ சொல்ற கணக்கு பார்த்தா ஞானம் வந்தவர்கள் பிரமானந்தம் உண்டாகிறது பிரமானந்தத்தை விட இது அதிகமாக இருந்தாக இது வச்சுக்கலாம் அப்போ நீ சொல்ற கணக்கு அதிகம்னு அர்த்தமாச்சு அப்போ அதுக்காக பாடுபடுவேன் தேவையில்லையே இதே வச்சுக்கலாம் அல்லவா அப்படின்னா இந்த விடையானந்தமே போதும் அந்த பிரம்மானந்தத்தை அடைய ஞான சாதகம் பண்ண வேண்டுவதே இல்லை ஆனால் மற்றொரு சந்தேகம் சாதகம் பண்ணி கொண்டு வருமடைத்து சாத்தியம் கைகூடி குற்றமற்ற வீட்டின்பம் வந்து லபியாத காலத்தாயினும் பொருந்திய அனுபவித்திற்கு அவையில் வைத்துக் கொள்வேன் என்பயானால் சரி முயற்சி பண்ணி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் வச்சுக்கலாம் வா என்று சொன்னால் அது திஷ்டாந்தூழ விளக்கிறார் யானையினை இறையாக தேடி சென்ற குற்றமில்லாத ஒப்பற்ற சிங்கம் அந்த யானை தப்பி போயிற்று அதனையே தேடுதல் அற்பமாயுள்ள தேரையினது மாமிசத்தை தின்ன அது உபகாரம் தேடாத அர்த்தம் யானை மூலதாக சாப்பிட்றது பழக்கம் யானை புற சாப்பிட்றதில்லை சிங்கம் மேலே ஏறிக்கும் ஒரே பாச்சலில் மேலே உக்காந்துக்கும் அப்புறம் மூளையை நல்ல பிடிச்சி ரத்தம் மூளை தின்னு போட்டு யானை செஞ்சு போயிடும் சின்ன மிருகங்கள்லாம் யானை பங்கு அது விருந்தடங்கள் ஆமாம் விருந்த விருந்தடங்கு விருந்திடம் அடங்குன்னு வர சொல்லுங்க அப்படி போன அதனால் அந்த சிங்கமானது யானையை தேடிட்டு போச்சான் யானை ஓடி போச்சான் தேடியை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுனா தேர போச்சு தேர சாப்பிடுமா அது அப்படி போல ஞான சாதகம் செய்து பிரமானந்தம் லபிக்கிறனாலும் அதற்குத்தான் மீண்டும் பாடுபண்ணா தேரை போல அல்பானந்தத்துக்கு அது பண்ணலாமோ அதுபடப்படாத அர்த்தம் மேலான யானையை இறையாக தேடி சென்ற சிங்கம் அந்த யானை கிடையாது போயிட்டாயினும் அதனையே தேடுதல் என்று கீழான தேரையனை தின்ன தேடாது போல் இஷ்டம் தான் மேலான வேரின்பத்தை அனுபவிக்க தொடங்கினோம் அவ்வின்பம் தனக்கு லபியாது போயிற்றாயினும் அதனையே விரும்புதலன்றி விரும்பான் என்பதும் கண்டுகொள்கிறேன் பிரம்மவானந்த அதிகமோ விடயவானந்தம் என்பதற்கு உதாரணம் தத்துவ ரச்சினாகரம் வாக்கொழு மனமும் இறந்ததி மதுரவாரி யாயொழிவர போக்கொடு வரவதன்றிமுதை பூரணமாக உண்டவர் தான் நீரணும் விடயம் மே ஊர முயல் வரும் அந்த ஞானியும் நாயும் ஒத்திடும் வாசியும் நிலதே வாக்கொடு மனமும் இறந்து வாக்குறது மனம் சிந்திக்கிறது இதெல்லாம் நின்று விட்டது சமாதி காலத்தில் அதிமதுர வாரியாய் ஒளிவர நிறைந்து மதுர வாரி வாரினா சமுதிரம் மதுரம்னா இனிமை அது அதிகமான இனிப்பு கொடுந்திய சமுத்திரம் அப்படிப்பட்ட அது ஒளிவர நிறைந்து நீக்கம் இல்லாமல் நிறைந்திருக்கின்ற அது மட்டுமல்ல போக்கொழு வருவது இன்றிய அமுதை போவதில்லை வருவதில்லை ஒரு ஏமா இருக்கின்ற அந்த அமிர்தம் அது மிருதம்னா நாசம் நாசம் இல்லாததுன்னு அர்த்தம் நாசமில்லாத அந்த பேரானந்தத்தை பூர்ணமாக உண்டவர் தான் பரிபூர்ணமாக சமாதியிலே அனுபவித்த எந்த ஜீவனுத்தரோ அவர்கள் வீக்கிய காண நீர் எனவும் விடைய மேவுற முயல்வரோ இது தொற்ற மாத்திரமா இருக்கிற கால்நீர்மோ என்கிற விஷயானந்தங்களை பொருந்தும் ஆசைப்படுவாங்களா ஒருபோதும் படமாட்டாங்க ஒரு கால் முயலில் அப்படி ஆசைப்படுவார்கள் ஆனால் நோக்குருவும் அந்த ஞானியும் மேலே சொல்லப்பட்ட அந்த ஞானியும் நாயும் ஒத்திடும் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஏன் அப்படின்னு சொன்னால் நாய் வாந்தி எடுத்தாலும் சாப்பிடும் மற்ற பிராணி சாப்பிட மாட்டான் யாரா வாந்தி பண்ண சாப்பிடுவாங்களே மற்ற எந்த பிராணியும் சாப்பிடாம மனசும் சாப்ப மாட்டான் நாய்க்கு ஒரு விசேஷம் என்னன்னா பிராணை வாந்தி பண்ணி மெண்ணும் சாப்பிடலாம் அப்படி போல விட்ட பதார்த்தங்கள் வாந்தி எடுத்த மாதிரி இப்படி மென்று எடுக்கலாமா சார் அனுமிக்கலாமா அதை கூடாது அதான் நாய்க்கு சமானம்னு சொல்ல வாசி ஒன்று சொல்லக்கூடிய செய்தி எதுவுமே கிடையாது அது இவர் ரெண்டு கால நாலு நாய் இவ்வளவுதான் என்றும் சுடுதலுடன் அயினிவப்படியே நல் ஏமங் காட்டும் என்றால் இவர்களில் காமங் காட்டும் கற்றார் கலை என்றே மீண்டும் லட்சணம் சொல்கிறார் ஞானிகள் லட்சணம் இப்படி திஷ்டா வளர்க்குறார் சுழு தளல் உண்டு என்பது தூமம் அது அக்னி இருக்குன்னு சொன்னால் புகை இருக்கலாம் புகை இருந்தால் அக்னி இருக்குன்னு அதே போல அயினி ஓர்பய்னா சாதம் வாயில் சாதம் கசக்குது வாய் கசக்குது அப்படிங்கிறாங்க தூய்பாருக்கு ஆமம் அப்படி நாக்கு கசத்து உணவு போடு கசக்குமே உள்ள நோய் இருக்கு அர்த்தம் இது ரெண்டு அடையாளங்கள் என்றால் ஞானிகள் என்று சொல்வார்கள் அவர்கள் உள்ளத்துல குதூகலம் இருக்கும் மனசெல்லாம் துக்கம் இல்லாம இருக்கும் முகமும் காட்டும் நன்றா இருப்பார்கள் இவர் நெஞ்சில் ஞாபகம் காட்டும் அதே போல பெட்டிலர் ஞானத்துக்கு அடையாதவர்கள் அவர் நெஞ்சில் எப்படி இருக்கும் காமம் காட்டும் ஆசாபாசம் உண்டாகும் பின் அவரெல்லாம் ஞானிகளாக சொல்றாங்களே கலை கட்டுறாரு அவ்வளோதான் வேற படிப்பு படிச்சிருக்காங்க படிப்பு படித்தவர்களே தவிர பரவஜான தவிர அவ்வளோ ஞான அல்லாரு ஆகவே இந்த ரெண்டு அடியா நோய் இருக்குன்னு அர்த்தம் அதுபோல ஞானிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க ஞானம் இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் ஞானிகளா என்று நான் சொல்லிக்கொண்டிருக்க ஆசாபாச சொல்வராக இருந்தா ஞானம் இல்லையா இருந்தோம் பின்னே சொல்கிறாங்க தனி நாளிகள் அது விளக்கம் நல்லா சொல்கிறாங்கன்னா கற்றார் கலை கற்றார் அவ்வளோதான் படிச்சிருக்காங்க அதோட சரி பரவானம் உண்டு வேறு கிடையாது என்பதே என்று சொல்றார் சிங்க மதனையே என்று தேடுமோ தேடையோன் திளைவி என்றதற்கு உதாரணம் குறுந்தட்டு பாய்ந்து வேளமற்றி பறக்கும் தேர்ந்தடி உரினும் தேரையிறன செல்லாதோல் பாய்ந்து நன்முத்தி இன்பம் அருந்திடவுற்ற நீரார் சாந்துயர் வரினும் ஒன்றி தளர்ந்தளாதாகிவிட்டார் அந்த இத்துக்கு வந்து இன்னும் போட்டுக்கணும் அருந்திட போட்டுக்கணும் மூன்றாவது வரியில் பாய்ந்து மாவேடம் வேடம் ஒற்றி பறக்குமா யாலி அதாவது யானை வந்ததுன்னா பாய்ந்து மேலே உக்காந்துக்குமா மிக கோவனுடைய அந்த யாழி யாழி என்ன சிங்கத்துக்கு ஒரு பேருண்டு சிங்கங்களில் கூட மூணு விதமாக சில சிங்கங்களுக்கு ரெக்கம் உண்டா அந்த காலத்தில் அது யாழின்னு பேர் சில சிங்கங்களுக்கு யானை போல் துதிக்கையும் உண்டா அப்படி ஒரு காலத்தில் இருக்குதா பறக்கிற மாதிரி ரெக்கம் உண்டு வெறும் சிங்கம் உண்டு வெறும் சிங்கம் தான் சர்க்கத்தில் பார்க்கலாம் இதெல்லாம் பார்க்க முடியாது அது ஒரு காலத்தில் இருந்து இருக்கும் போய் அழிவு அழிஞ்சிருக்கலாம் அது பரம்பரையெல்லாம் போயிருக்கலாம் அப்படி தருகன் யாலி தேய்ந்து அழிவுரினும் தேரையிறை என செல்லாதாற் போல் பசி எடுத்து செத்தாலும் சாப்பிட தேரையை சாப்பிடாது அதுபோல் ஆய்ந்து நான் முத்தி இன்பம் அருந்திட உற்ற நேரார் விசாரம் செய்து ஞானத்தை பெற்ற அந்த முத்தி அடைந்தவர் இன்பம் அருந்துட பேரின்பத்தை அனுபவித்திருக்க அப்படிப்பட்ட பரிசுத்தமானவர்கள் ஒன்றிய தளர்ந்து எழாதாகிவிட்டார் செத்து பார்த்தா இருந்தாலும் கூட விசேஷங்கள் ஆசைப்பட மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலை இருக்கு அதனால ஞானம் அடையிலேன்னு சொன்னாக்க அதுக்காக விசேஷம் இருக்க வேண்டிய வச்சுக்கிட்டு அபியாசம் அது பொருந்தாது என்பது மற்யங்களாவிடனும் பொருங்கிறே அன்றி என்னிடான் போல் கடையன விடய மிகழ்ந்து பேரின்போம் கருதி நோன் பெறுகலாவிடனும் இடையராததே நாடுவதலான் மறந்தும் என்னும் மண்ணின் வாழ்க்கையே மீண்டும் மற்றொரு திஷ்டாந்தம் மூலமாக விளக்கிறார் என்பது ஆயுதம் எடுத்துக்கொண்டு யுத்தகலத்தில் செல்லான் என்ற ஒப்பற்ற வீரானவன் சத்துருக்களை ஜெயம் கொள்ளாது விளர்த்தும் இடப்பம் போல் அச்சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி அந்த ரணகலத்திலே இறந்து போதிலே அன்றி பயந்து முதுகு கொடுக்க நினையான் அதுபோல் இழிவென்று அறிந்து அற்பமாயுள்ள விடயானந்தத்தை இழந்து கைவிட்டு பேரானந்தத்தை அடைய கருதி ஞான சாதகம் தொடங்கினோன் சாத்தியம் கைகூடி அவ் இன்பத்தை பெறாதிருந்தான் ஆயினும் சனமாயினும் இடைவிடாது அந்த இன்பத்தை எப்பொழுது அடைவேன் கருதுவதே என்று மறந்தாயினும் தான் முன்பு இவந்து கைவிட்ட இல்வாழ்க்கையை மீண்டும் நினைப்பானோ என்றால் நினைக்க மாட்டான் என்றவாரு யுத்தம் யுத்தத்துக்கு வேளன் போறான்னா ஒன்றும் ஜெயிக்கணும் இல்லைன்னு சொன்னாக்க பேரம் வரணும் போர் செய்து சாகணும் இதான் அவங்களுக்கு சத்திர தர்மம் பேரும் அது பல பேர்கள் அப்படி இருக்க முடியறது பின் வாங்கிருந்தாங்க அர்ஜுனன் பீமன் தவிர மற்ற எல்லாரும் ஓடணும் தான் அப்படின்னு சொல்லப்படுது தர்ம வழி இருக்கார் கருணா வழியிருக்கேன் திரியோதனன் துரோணர்கள் வழியிருக்கார் பேசப்படுறதா ஓடது கிடையாது மூணு பேரும் சேரும் யாரும் எல்லாம் ஆனால் யுத்தத்தில் என்ன ஒப்பந்தம்னா வரும்போது ஓடினாக்க அவங்க அவங்க மேலே கொல்லப்படாமல் அப்படின்னு ஒப்பந்தம் அதுக்காக போயிடுது மன்னாலும் வந்துடுவான் சண்டைக்கு வராமல் இருக்க மாட்டாங்க அப்படி உயிருக்கா தப்பிச்சு போயிடுறது அதே ஒப்பந்தம் இருந்தாங்க ஒப்பந்தம் இல்லைன்னாக்கா கொண்டு விடுவான் ஒண்ணா ஒப்பந்தம் இருந்தது அதனால் தப்பிச்சு போனாங்க அது ஒரு சாதகமாக இருந்தது அதுபோல் யுத்தத்துக்கு போவானே ஆனால் அவன் ஒன்று வெற்றி எதிரிக் கொள்ளணும் இல்லைன்னு சொன்னாக்கா பிள்ளை சாகனம் குழம்பு தீடு போனாக்கா அவள் மரியாதை கிடையாது அவன் பின்பக்கம் ஆம்பு ஆம்பு போடணுன்னா இவங்க ரொம்ப கேவலமாக போயிடும் அதனால் அது செய்யப்படாது என்பது சத்திரிய தர்மப்பள்ளி கொள்கை அது பின்னால் எல்லாம் மாறியும் போயிருச்சு வச்சுக்கோங்க அது கேவலம் தான் தரணாக தான் கேவலம் தான் பயந்து தான் தரணாக அடைவாங்கிற வழியை பயன்படாதவன் அடைய மாட்டான் தான் செய்வோம் சாதகம் செய்யும்போது ஒன்று வெற்றி அடையலாம் பல இருந்து அனுகூலமாக இருந்தா இல்லை என்றாலும் சாதகம் செய்து கொண்டே அப்படியே மரணம் அடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படும் ஆய்வுமணி அப்படிதான் வேராய்மணியின் பேர் அவங்க கட்டியில் எந்த காலத்தை ஒன்றும் பின்வாங்களே அப்படிங்கிறது அதை வேராய்மணியின் பேர் இல்லைன்னா வீரன் பேர் வரா சுத்த வீரன் சருக்கனை ஜத்தும் அவர்களோடு யுத்தம் பண்ணி இறந்து போதிலே என்று முது கொடுத்த நினையான் அதுபோல் சுத்தவிரத்தன் ஞான சாதகம் பண்ணுமிடத்தும் அஞ்சான் நாசம் பண்ணி பேரின்பத்தை அடையாது இருந்தான் ஆயினும் அந்த சுத்த வாசனையோடு நின்று இறந்து போதிலே என்று விடயங்களை இச்சித்து இல்வாழ்கில் திரும்பான் என்பதும் இதுதான் பாட்டுக்கு விசேஷன் யுத்த காலத்தில் வெனிடாதி இருந்தவனுக்கு மருமைக்கன் வீர சொர்க்கும் வருவது போல் இது ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க எந்த யஜ்யாதி கர்மங்கள் செய்து சொர்க்கத்துக்கு போகிறார்களோ அந்த சொர்க்காதி பதவி இவங்களுக்கு யுத்தத்திலே வீரமன்றதை யக்கியாத் கர்மங்கள் செய்தாலும் ஸ்வர்க்கத்துக்கு போகிறாங்க அதுபோல் யுத்தத்தில் வீரமரணம் அடைஞ்சாக்கா அது ஸ்வர்க்கம் கிடைக்கும்னு சொல்லக்கூடாது அது அவங்களுக்கு லாபம் புற முதுக்கிட்டு போனால் நிறைய தான் கிடைக்கும் கிடைக்கும் ஏன் பயந்தவன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் யக்கியாதி கர்மங்கள் செய்கிறவங்க பொருள் தியாகம் பண்ணுறாங்க பொருள் தியாகத்துக்கு அது பரவும் உண்டு என்ன பண்ணால் சரித்து தியாகம் பண்ணுறான் அதெல்லாம் பரவல்லை தியாகத்துக்கும் பலன் உண்டு அதான் அடி அடிப்படை ஒண்ணு பொருள் தியாகம் பண்ணணும் தியாகம் பண்ணணும் அதே போல ஞானம் மன தியாகம் அது பலன் உண்டு ஆனந்தம் வெற்றி பெற்றாக்க முத்து கிடைக்கும் வெற்றி இல்லைன்னாலும் அடுத்த பள்ளிகளில் தொடங்கலாம் கலப்படும் அதை பெண்ணு சொல்றேன் போல் சுத்த வாசனையோடு இறந்தவனுக்கும் ஜனத்தில் வீட்டின் வரும் என்பது காண்பேன் காலத்தின்மத்திலே அவர்களுக்கு தொடர்ந்து செய்யலாம் மத்தில கொடுக்கப்படுது சிலந்தர் குடும்பத்திலையோ அல்லது யானை குடும்பத்திலேயோ பறந்து வீட்டில் தொடரலாம் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்ல அந்த சொர்க்காதி பதவி இவனுக்கும் கிடைக்குது நூற்றுக்கும் உண்டு விட்டுட்டான ஏன் அப்படின்னு சொன்னால் இவனு சரி அபிமான தொழில்லாம் சரி தொழில்னாலும் சரி அபிமானத்தை சொல்லலாம் அபிமான சொல்லதுனால அந்த பதவி கிடைக்கும் ஆக தியாக மனத்துக்கு அங்கே சொர்க்கு பதிவுன்னு அர்த்தம் சொர்க்கா தின்பம் எதுக்குன்னா விட்டவனுக்கு தான் உண்டு உலக வாழ்க்கையில் விட்டா விட்டாதான் சுகம் கிடைக்கும் இல்லை கிடைக்குமா எப்படி கையில் காசு இருந்து கடையில் போய் அது காசு விட்டாதான சரக்கு வருது வருமா நீ எந்த சரக்கு வேணுமோ அதுக்குள்ள பொருள் விடுங்க சரண் கிடைக்கும் நீ எந்த சரக்கு வேணாலும் அது அந்த பொருள் கொடுத்துருணும் சரக்கு வருதா இல்லையா இப்ப தியாகமானதானே கிடைக்குது ஆக தியாகம் பண்ணாக்க பலன்டா இல்லையா அதே போலதான் அந்த தியாகத்துக்குரிய பலன் கிடைக்குது பலன் கிடையாது பெரிய அளவு செஞ்சா சின்ன பெரிய பலன் சின்ன பலன் அவ்வளவுதான் சொர்க்கம் வருதுன்னு சொன்னா அதுக்கு நீ அந்த கர்மகள் சொல்லப்பட்டு செய்யணும்னா பொருள் தியாக தான் என்ன பண்ற அந்த செயல வயிறு கொடுக்கறான் தான தருமன்னு சமத்துக்கள் பொருள் வாங்குறான் தியாகம் பண்ணுறான் பாருங்கள் தியாகம் பண்ணாதான் கிடைக்குது புண்ணியம் எப்படி வருது தியாகம் சம்பாதிச்ச போ பொருளை தியாகம் பண்ணாதானே வரும் அண்ணதான் ஆனால் சொல்லலாம் வரும் வருமா அந்த புண்ணியந்தான் அங்கே சொர்க்காதிபதி கிடைக்குது அதே போல தான் சகல பொருள்களையும் நாம் சம்பாதிச்சதை விட்டாக புண்ணியமான்னு அர்த்தம் அந்த புண்ணியத்துக்கு போய் அர்த்தம் ஒன்று பொருள் தியாகத்துக்கும் சொர்க்கம் உண்டு சரி அயமானத்தை விட்டாலும் சொர்க்கம் உண்டு மன அயமான வாசனை விட்டாலும் புத்தி உண்டு ஆகவே விட்டாதான் சுகம் தொட்ட துக்கம்தான் அப்படின்னு கருது ஆகவே எந்தெந்த அளவு விட தேரோ அந்தெந்த அளவுக்கு பலன் உண்டு யாதின யாதினும் நீங்கியான் நுண்தல் அதனின் அதன் இளன் ஆகவே இந்த அடிப்படையை நாம் தெரிஞ்சுக்காததுனால தான் கைவிட்டு காசு போவதே போவதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ போனா தான் பலன் கிடைக்கும் நான் வச்சுக்கிட்டே எல்லாம் பலன் இப்படி வரும் விவசாயி விவசாயத்துக்காக வாங்கி சேலை பண்ணுறான் ஏன் நான் வரும்னு ஆசைப்படுறான் அப்போ கட்டி போடுறான் சம்பாரித்த பிறகு விளைஞ்சா ஒன்றுக்கு நூறா விளையுது அப்போ அவள் கடனு போய் இவனும் மிச்சம் பண்ணுறான் நூறு மட்டும் எடுக்கிறான் அப்போ எவ்வளோ கடன் வாங்குறா கடனை அடிச்சு போடுறான் இவனுக்கு வருஷத்துக்கு சாப்பாடு வந்துடுது அப்போ எதனால தியாகம் பண்ணுறான் உழைப்பு தியாகம் பொருள் தியாகம் பாதுகாப்பு அந்த செயகம் பண்ணலாம் எப்போவுமே தியாகத்துக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது அது உழைப்பு தியாகமாக இருந்தாலும் சரி பொருள் தியாகமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற வாக்குத் தியாகம் வேறு எந்த தியாகமாக இருந்தாலும் சரி செஞ்சது பலன் உண்டு ஞானமாக இருந்தால் மனத்யாகம் பண்ணுறோம் என்ன மனத்தியாக அபிமானியா அது சக்தியானுசாரமாக செய்யலாம் சாஸ்திர முக்தமாக செய்யணும் தியாகம் பண்ணுறான் தாராய் கடைக்கு போய் பாண்டை கொடுக்குறேன் அது தியாகம் பண்ணாதான் அது துக்கம் தான் கிடைக்கும் அது சாஸ்திர விரோதம் அது அது செய்யக்கூடாது அப்புறம் சூழல் சுயதீட்டாடுறான் இந்தா மேல் பத்தியம் கட்டுறேன்னு கட்டுறான் அது தியாகம் பண்ணுறான் போயிடுச்சு தியாகம் பண்ணி சொல்கிறதா அது போன அப்படி செய்யணும் சாஸ்திரம் அய்யாரம் பண்ணியிருக்காங்க என்ன அயங்காரம் பண்ணியிருக்காங்க எக்யா கர்மங்கள் செய்யுங்க அது பொருள் தியாகம் பண்ணுங்க அது ஸ்வர்க்கம் கிடைக்கும் இல்லை யுத்த காலத்தில் சரித்த சுகம் கிடைக்கும் இல்லை உமிழ்ச்சுவாக இருந்து தேகாயமான விட்டவனால் அவனுக்கு ஸ்வர்க்கம் பண்ணும் இது மூணு பேர் சொர்க்க உண்டு அப்புறம் பதமுத்திகளோ அல்லது கைவெல்லிய முத்தியோ வேணும்னு சொல்லணும்னா சகல தியாகம் பண்ணும் மனதை எல்லா அய்மான விட்டு அந்த கிடைக்கும் அப்படின்னு வழிவகம் பண்ணிருக்கேன் ஆகவே தியாகத்துக்கு தான் பழனவுடைய தியாகம் இல்லைன்னு சொல்லி எந்த பலனும் கிடையாது காசுக்கு நான் விட்டா தான் ஒரு ரூபாய் பலன் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அது எதுவா இருந்தாலும் சரி மருந்து நோய் வந்துருச்சு பொருட்டி கொடுத்தாங்க மருந்து கொடுப்பாங்க புண்ணியம் ஒன்று தான் பாவனை எனக்கு அண்ணா காமியம் ஈஸ்வனுக்கு ஆக புண்ணிய கர்மம் செய்யணும் சாஸ்திரம் செய்யுறேன் நிச்சய கர்ம பாவகரணும் செய்யப்படாது எந்திரூபத்துல செஞ்சாலும் துக்கம் தான் பொருள் தியாகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாவகர்மங்களுக்கு செஞ்சாங்க அது நரகம் தான் கிடைக்கும் அதுக்கு பலன் உண்டு நரகம் எந்த பலன் உண்டு தியாகத்துக்கு பலன் உண்டு நரகம் அதுக்கு பலன் அதனால துக்கம் விரும்பக்கூடிய ஜீவர்கள் புண்ணி செய்யணும் செய்யணும் என்பது கருத்து அதனாலதான் சொல்ற யுத்தகலத்திலே விண்ணிடாது இருந்தவனுக்கு மறுமை கண் வீர சொர்க்க வருவது போல் சுத்து வாசனையோடு இறந்தவனுக்கும் மறுமை ஜன்மத்தில் வீட்டின்பம் வரும் என்பது காண்கர்மத்துக்கு பலன் உண்டு அந்த கர்மம் சாஸ்திரமா இருந்தாக சுகத்துக்கு எதுவாகும் சாத்திர விரோதமா இருக்கும் பலன் உண்டு அப்படின்னு கருத்து சாஸ்திர முக்தமா செய்யணும்னு அர்த்தம் ஆக தியாகம் பலன் கொடுக்கும் தியாகமெல்லாம் பலரும் கிடையாது தியாகம் என்ன அர்த்தம் உழைப்பு தியாகம் பண்ணலாம் பொருள் தியாகம் பண்ணலாம் அல்ல வாக்குத் தியாகம் ஏதாவது செய்யலாம் தோத்திரங்கள் செய்யலாம் இல்லை தோத்திரங்கள் பிறகு உபகாரமான பேசு பேச்சுகள் இனிமையான பேச்சு இதெல்லாம் புண்ணியம் கொடுக்கணும் திட்டது அப்புறம் விடுதலில் பேசுகிறது இதெல்லாம் பாதத்தை கொடுக்கணும் துக்கத்தை கொடுக்கணும் வாக்கு என்னால் செய்யக்கூடிய புண்ணியம் வாங்கினது மன வாக்காயம் திரிகரணங்கள் தான் அதே மனதினால் செய்யக்கூடியது நல்ல எண்ணங்கள் தெய்வ சிந்தனை தியானங்கள் ஜபங்கள் அவர் ஆத்ம விசாரங்கள் இதெல்லாம் செய்யணும் ஐமான விடுதல் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் மனதினால் செய்கிறது அதற்கு பல பலன் அதிகம் கிடைக்கும் அதே ஞானம் அல்ல பதிமுத்திகள் உபாசனை செய் பதமத்திகள் கிடைக்கும் ஆக மூன்று காரணங்கள் மூலமாக தியாகத்துக்கு பலன் உண்டு அதே சாஸ்திர விவாதமாக செய்யக்கூடிய தியாகத்துக்கு துக்க காண்போர் என தனி முதற் பிரபஞ்சம் நந்தின்கெடி நந்தூரியாவாட நன்மன ஜனகநாதியரும் மந்திரி முதலோர் மீது பூபாரம் வைத்துரே காந்த தொள்வதில் ஒரு இக்கிச்சமாதியுடன் தவிர்ந்தனர் கரணவாதன ஏன் அந்த கரணவாதனை சொல்லிட்டு வர்றார் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வாசனை அது அடைஞ்சு தான் அகத்தராயின ஏகதேசமாக புறத்துறவு இருக்க அகத்துறதெல்லாம் அது கணக்கு சேர்க்க முடியாது அது இங்கே கொள்ளவில்லை ஆகவே அகத்தறவு அடைந்துதான் வாசனைகள் போக்க முடியும் என்பதை அந்த பதினோரு பாட்டில் சாதிக்கிறான் இது ஒரு என்பது இந்திர ஜால வித்தையிலே தேர் திருவிழா முதலிய மங்களமும் அக்னி பட்டு வேவுதல் முதலிய அமங்கலமுளங்கான ஒரு பட்டினத்தினை பொய்யென்று அறிந்து வினோதமாக காண்போர் போல் தேகாதி பிரபஞ்சமெல்லாம் மாயா காரியமாகிய பொய் என்று அறிந்து அவைகள் ஆக்கமாய் விளங்கும் இடத்தும் நாசம் வந்தவிடத்தும் பூரி வாட்டம் இல்லாத நிம்மல சித்தத்தினையுடைய ஜனகராஜா முதல்வர்கள் இவர்களும் மந்திரியை முதலாகிய பெயர்களிடத்து ராஜ்யபாரத்தை எல்லாம் ஒப்பித்து ஓர் ஏகாந்த தானத்தில் இருந்து கொண்டு தமது ராஜரீக தொழில்களை எல்லாம் ஒழித்து ஞானசமாதி அடைந்தல்லவோ அந்த கரணவாதனையை ஒழித்தார்கள் என்பதால் ஜனகநாதியரும் என்ற சிறப்புமையால் பிரபஞ்சத்தை மெய்யாகக் கருதி பலன்கள் வரும் சுகதுக்கங்களினால் கூரிப்பு பூ ஆட்டங்களை உடைய மரணசித்தற்கு அப்பிரபஞ்சத்தோடும் கூடியிருந்து கரணவாதனையை ஒழித்தல் கூடாது வாசனையை போக்குறதுனா இல்ல இடத்துல இருந்து கொண்டு முடியாது என்று நினைச்சு தான் ஜனகர் கூட மந்திரி பிரதானிகளிடத்தில் ராஜ்யபாரத்தில் போய்த்து தனித்திருந்து கொடுத்தாலும் சொல்லப்படுது ஆகவே சிறிது காலமாவது தனித்து இருந்தால் தான் அந்த வாசனைகள் ஒழுங்கும் அதுவும் சித்தாந்தக்கண உடையவர்கள் சிறிது காலம் அவசாந்துக்கண்ண உடையவர்களுக்கு அதிக காலம் தேவைப்படும் அதிர்ஷ்டத்தில் உத்தாளகர் இடகாலம் அப்பியாசல்லப்படுது ஜனகராஜன் வெண்ணிலே கந்தரோவில் பாடிக்கொண்டு போனதை கேட்டு உடனே விசாரணை செய்து யானை அடைத்தாருன்னா சுத்தாந்த கண்ணன் போயிருக்கு அப்படி இருக்கிறது ஏகதேசகாரம்லாம் அது தெய்வகதியுருக்கு அதில் விவேகதி விவேகம்னா விசாரிச்சு அடைய ஆகவே தெய்வகதி எல்லோருக்கும் கிட்டாது அவங்களு எப்படி கிட்டது அவங்களும் ஜென்மத்தில் இப்படி பாடுபட்டு ஜென்மத்தில் கடைசி கொஞ்சம் மிச்சம் இருந்தது என்ற அர்த்தமே அவளியனின் ஜன்மத்திலே பாடுபட்டது ஜனகாதி முனிவர் ஜனாதி ஜனகராதி ஜனகன் இங்கே விஜய தேசிய ஆண்டவர் அவங்க ஜனகன் பரம்பரை அதுல ஒருத்தன் வச்சு அவர்கள் அப்படி அடைந்தார்கள் என்பதனால கருணவாதனியை ஒழித்தல் தனித்திருந்தா போக்கணும் என்கிறதை வலியுறுத்தினார் அதற்கு உதாரணம் இந்திர ஜாலத்து ஒரு நகர் காண்போரென என்றதற்கு உதாரணம் ஞானம் காதற் பெறும் பாம்பு நெலிபுற்ற குடும்பபரம் வெறும் பொய் என்றே இங்காசையர் அன்னைக்கு எல்லையிலா பரமபத திருந்து வாழ்வாய் சிங்கார கந்தர்பனவர் இருந்தன் சிதை ஊற்றோன் என்றோ பங்கான மனை மக்கள் வாழ்ந்தால் பாசமாயை வெங்காதல் பெரும் பாம்பு நெலிபுற்று அதாவது உருவப்படுத்துகிறார் கொடுமையான பாம்பு புத்துல இருக்கும் பயங்கரமானது இங்கே வெங்காதல் கொடுமையான ஆசை என்று சொல்லக்கூடிய பெரும்பாம்பு அது நெளிந்து கொண்டிருக்கிற புற்று போன்று இந்த குடும்ப பாரம் இருக்கான் அதனால அது என்ன செய்யணும் வேறும் பொய்யன்றே நிச்சயிக்கணும் அப்படி நிச்சயத்த பிறகு இங்கு ஆசையார நீக்கி முழுமையாக அந்த ஆசையை போக்கி இலையிலா பரமபதத்து இருந்து வாழ்வாய் ஆமாம் இதுதான் யுக்தி என்று யோசித்தார் ராமகிருஷ்ணன் அதாக வாய் வந்துள்ளது அது எது உதாரணம் சொல்கிறார் சிங்கார கந்தர்ப்ப நகர் இருந்த சிதை ஊற்றியன் வித்தகாரம் வித்தகாசம் அல்லது மேகமண்டலம் ஊரு போல தோற்றுவது அதில் எத்தனையோ விதமான வரலாம் அது இருந்தா என்ன போன என்ன தீதோனென்றோ பெடுதலா நல்லதா சின்ன திரையில எத்தனையோ காட்சிகள் வருகின்றன அதில் சண்ட சச்சரம் வருது வெற்றி தோல்விகள் காணப்படுகின்றன சுகதுக்கங்கள் காட்டுகிறார்கள் இதெல்லாம் பார்க்குறவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு பார்க்குறவனுக்கு வேடிக்கை தான் அதுதான் முக்கியம் அந்த வேடிக்கையாக உதா சினிமாவை பார்க்கறத சின்னமாக அர்த்தம் சில பேர்கள் பாரபட்சமாக பார்க்குறாங்க அப்படி ஒரு கோட்டை இருந்து நடிகர்கள் கதாநாயகனோ இல்லனோ கதாநாயகோ இல்லையோ காமெடியனோ ஒரு ஐமா வச்சுக்கிட்டு அது மேலே அவங்க சுக வரும்போதுகளும் சுக அடைகிறதாகவும் துக்கம் வரும்போது துக்கம் வருமாறு பானம் பண்ணும் இது பார்க்க தெரிஞ்சுன்னு அர்த்தம் பண்ண இவங்கெல்லாம் சார்புடையவர்கள் ஒரு சார்புடையவர்கள் ஒரு சார்பும் இல்லாதவர்கள் நடுவில் உள்ளவர்கள் தான் பார்க்க தெரிஞ்சவங்க அப்படி பார்க்க தெரிஞ்சவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி போல் இங்கேயும் ஒரு சார்புடையவர்கள் அஞ்ஞானிகள் பார்க்க தெரிஞ்சவர்கள் சாட்சி பானம் உள்ளவர்தான் ஞானிகள் இதில் அபியாசம் செய்பவர்கள் இடிப்பட்டவர்கள் சிறிது இப்படி இருக்கு சிறிது அப்படி இருக்கும் அதனால் இந்த கந்தர்ப்ப நகரிலே சினிமா காட்சி போல காட்டக்கூடியாது இருந்த என்ன போன என்னை உதாசனப்படுத்தினால் தீதோ நன்றோ ஆனால் ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம் அதே போல வேட்டாளத்தில் பங்காள மனைமக்கள் வாழ்ந்தாலும் கெட்டாலென் பாசமாக மனைவர்கள் எல்லாம் பங்குக்கும் இருக்கிறவங்க தான் பங்கு வர வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் போயிடுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னால் புண்ணிய பாதத்துக்களாக தான் கூடி பிடிக்கிறது அந்த விதி எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒரு புண்ணியம் கூட்டி வைக்குது ஒரு புண்ணியம் பாவம் தான் பிடிச்சி வைக்குது அவ்வளோதான் அது இது அது வரைக்கும் சில குழந்தைகள் சின்ன வயசுல போகுது அப்படி இருப்பதா தான் என்ன பண்ணுறது அழுகிறாங்க போச்சா போச்சே அது ஒன்றா இருந்தா இன்னும் அது என்னால்தாலும் வரப்போகிறதில்லை அப்படி போல இருக்குது சிலதுகள் அஞ்சாறு பிறந்துக்கிட்டு என்ன தொல்லையாக இருக்குன்னு அதுவும் உண்டு பேர் வரைக்கும் ஆக எது வரைக்கும் இந்த கர்மம் எதுவரைக்கும் இருக்கு அதுவரைக்கும் கூடியிருக்கும் கர்மம் பெரிய சமயத்தில் பிரிஞ்சு போகுது இந்த அடிப்படை தெரியாதனால்தான் மக்களிடத்தில் மந்தபாசங்கள் ஏற்பட்டு மந்தபாசங்கள் மூலமாக துக்கங்கள் அடைவதற்கு காரணமாக தான் துக்கங்கள் வந்த தீவிரமாக இருந்தால் அதுக்குத் தகுந்த துக்கமும் தீவிரமாக இருக்கும் குறைவாக இருந்தால் குறைவாக இருக்கும் இதாக வித்தியாசம் அதனால்தான் கர்மானுசாரம் கூடி பிரியக்கூடிய இந்த பங்கான மனைமக்கள் வாழ்ந்தாலே கெட்டாலேன் அவர் பிரார்த்தம் இருந்தாக்க நல்லா இருக்கட்டும் பிரார்த்தம் பார்க்குற மாதிரி இருந்தால் இருக்கும் இதுக்கு என்ன இது வெறும் பாசமாகதான் என்ற ஒரு எண்ணம் வரணும்னா ஆனால் உண்மை தெரிஞ்சவங்க அர்த்தம் இது ஏமாத்துறதில்லை இது வந்து பொறுப்பு இல்லாதவர்கள் கடமை இல்லாதனால சமில்லை இதுதான் உண்மை உண்மை தெரிஞ்சுக்கிட்டான் இது உண்மை மாறுதலாக எதுவுமே நடக்காது இது உண்மை தெரியாதனால்தான் பலப்படமாக பேசுறது காரணமாக தான் கொடுக்கல் வாழ்ந்து தான் இந்த உலகமே இது வரைக்கும் இருக்காத வரைக்கும் வியாபாரம் இல்லைன்னா இல்லை தான் அத்தகைய ஒரு உண்மை தெரிஞ்சால் தீவர்கள் தான் முத்தர்கள் இன்னும் போய்றார்கள் தீவன் முத்தர்கள் அதனால் இதெல்லாம் வெறும் தோற்றம்ங்கிற பாவனை வர்றதுனால் ஒரு லேசம் லேசப்பட்ட காரியம் இல்லை பழைய வாசனைகள் இருக்குது வாசி போக்குறது இது உபாயங்கள்னு சொல்லிட்டு போகிறாங்க விசாரதிஷ்டியில் அது அவ்வளோதான் ஒரு வரம்பொருள் எங்கே நிறைந்து சத்திய சார்ந்த நித்தியம் பூர்ணமாக இருக்குது அது வேதாந்தான் அத்தோட முடிவது தான் அந்த வசத்தில் அனி விஷயமாக எப்படியோ ஒரு பந்தமே ஒரு பொருள் சம்பந்தப்படும் மாயை அது மாயன் பெண் எந்த விதத்திலும் நிரூபிக்க முடியாது ஒன்பது நாள் நிரூபிக்க முடியாது அதனால்தான் யாமசா மாயா யாது யா யாது மா எந்த விதத்தினால் நிரூபிக்க முடியலையோ அது மாயின் பேன் ஆகவே அத்தகைய மாயானது எப்போ சேர்ந்தது சொல்ல முடியாது ஆனால் எப்போ போகும் அதுவும் சொல்ல முடியாது பெரிய எப்படி அதுக்கு நிலை என்றுன்னா பரிணாம யோகத்துனால பிரம்ம சன்னிதானத்தில் பரிணாமடையு அது மூணு குணங்களாக இருக்கு ஒரு குணமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை முக்கங்களாக சத்துவ தமஸ் சத்துவத்திலையும் பிரதிம்பிக்குது ரஜியிலையும் பிரதிம்பிக்குது தமசில பிரதிபிக்கிறது இல்லை சாதனம் ஏன்னா மூடம் நம்ம முகம் தெரியுமா கண்ணாலையும் தெரியும் தண்ணில தெரியும் பல இருக்கிற பாத்திரங்களை தெரியும் சிவத்துக்கு தெரியாது அதே சிவன் நல்லா தேன் அதிலும் தெரியும் ஆக ஸ்வச்ச பதார்த்தம் பெண் பல பல பிரதிமிக்கக்கூடிய யோகிதை உடைய எதுவோ அது யோகிதையே உண்டு அதுக்கு சுத்த சத்தியத்துக்கு தான் அதிகமான யோகிதா உண்டு அதில் பிரதிமையை தான் ஈஸ்வரன் பெண் அதில் பிரிவுகள் காரண சைரம் காரண சைரம் என்றும் காரிசைரங்கள் சொல்லப்படும் அப்புறம் இனசத்தியம் சொல்லப்படும் ரஜோரத்தில் பிரதிமையை போக கலங்கள் உண்டு அது ஈவர்கள் அந்த ஜீவர்கள் தனுக்கிறது போன போகம் உண்டாகிறதுக்காகத்தான் தமோபனம் பஞ்சபூதங்களாக பிரிந்து சூட்ச பஞ்சபூதங்கள் என்றும் சூழ பஞ்சபூதங்கள் என்றும் அப்படி எத்தனையோ கதை போகிட்டோம் அடி அப்படி ஜீவர்கள் அனந்தங்கோட ஜீவர்கள் இழுவை பிறப்பு எண்பது நாலு ஜீவபேதங்கள் வெகு பரிணாம அந்த பரிணாம யோகதையில் ஜீவர்களும் எப்படி எப்படி இருக்கணுமோ என்று நினச்ச நிச்சயத்தை சொல் தங்கள் சங்கல்பந்தான் இந்த பிரபஞ்சம் யுவசங்கல்பம் சொப்பனம் ஈஸ்வர சங்கல்பம் இந்த நாமரை பிரபஞ்சம் அதான் நிச்சயப்படி காட்டிட்டு இருக்காங்க நமக்கு யுவசங்கல்பத்துக்கு ஆதாரம் வாசனைகள் அது வாசனை முனிஜன் வாசனையாக இருக்கலாம் இப்ப ஜன வாசனையாக இருக்கலாம் வாசனை அடிப்படையில் தான் அந்த சைதன்யத்தின் முன்னிலே மனமானது வெகுது பரிணாமடை ஆண் பெண் நாம்ரூபங்கள் எத்தனையோ பரிணாமம் ஒன்றும் நல்ல கணக்கே கிடையாது கிடையாது அத்தகைய பரிணாமம் அடையக்கூடிய அதற்கு அடிப்படை வாசனைகள் ஜாக்கிரத்தில் வரக்கூடிய இந்த விவகாரங்களுக்கு ஈவர்களுக்கு எந்த பரிணாமத்துக்கு இது ஈஸ்வர சங்கல்பத்துக்கு பிரார்த்தம் அடிப்படையாக இருக்கு பிரார்த்தானுசாரம் தான் இங்கே கொடி பெரியது அதனால தான் கொடி பெரியது பிரார்த்ததமானது இது வரைக்கும் நமக்கு இடம் பெறுது அது வரைக்கும் ஓடும் பிரியும் இந்த அடிப்படை தான் வேதாந்தான் நமக்கு சொல்வதில் சுருக்கம் இது தான் இதை உணர்ந்தவர்கள் ஞானிகள் உணர்ந்தவர்கள் அஞ்ஞானிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அபியாசிகள் மூன்று பிரிவுகள் அப்படி இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய சங்கல்பத்திலே இது பிரபஞ்சமானது இயங்கி கொண்டிருக்கிறது அவருக்கு ஒரு கஷ்டம் இல்லை நமக்கு எப்படி மூச்சு காத்து மூச்சு விடுறது இதை கண்ணி மேய்க்கிறது மூன்று தீரம் இல்லையோ அப்படி போல அநாயசமா செய்கிறார் அவருக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும்னு சொன்னா பிரழைய காலம் அதான் ஒடுக்கம் இந்த மாய மாயா காணும் ஒழுக்கம் போறக்கூடிய யோகிதை உண்டு ஓய்வு எடுத்துக்கிறார் மீண்டும் சீர்த்தி பண்ற உற்பத்தி காலம் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு சூழல் சேர்த்து விவகாரம் ஓய்வு எடுக்கணும்னா தூக்கத்துக்கு போறாங்க சொப்பனை கூடியது ஒரு ஆர்வம் ஓய்வு சுளித்தில போறது முழு ஓய்வு அது போல மகா பிரளயம் சுித்து போல மற்ற சொன்ன மாதிரி இந்த முக ஜாக்ராசி இப்போ இருக்கிற பிரளயமில்லாத காலம் இருக்கிறது அவருக்கு ஜாக்ராசி போல நமக்கு ஜாக்ராசு போடலாம் அப்படி பல நடந்துக்கிட்டு இருக்கு என்னைய எப்போ ஈஸ்வரனுக்கு எப்படி இருந்தாலும் அவருக்கு அந்த மாதத்துக்கும் கிடையாது உண்மை தெரிஞ்சதுனால ஜீவர்களுக்கும் இவன் முத்தி நிலையை அடைஞ்சா அவங்களுக்கும் ஒன்றும் கிடையாது ஆனாலும் இங்கே இந்த மனவானது இங்கே நாசமடையுது ஜீவர்களுக்கு தனிப்பட்ட ஜீவர்களுக்கு அங்கே ஈஸ்வரம்னா ஒடுக்கம் பெறுது அவர் மீண்டும் விரிவடையுது அதனாலே அவருக்கு எந்த வித கஷ்டமில்லை இப்படி ஒரு போய்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்குவாங்களேன் இது பிரபாக அனாதின்னு பேர் இப்போ தண்ணி போயிட்டேரு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு குறையிறது இல்லை அப்படி போல் இது ஒரு அனாதி இந்த அனாதியில் இருக்கக்கூடிய விவகாரங்களில் வெறும் தோற்றம் வாசம் இல்லை அதான் சிங்காரப்ப சிங்கார கந்தர்ப நகர் இருந்தன் சிதைவுற்றன் சீதுவன் என்றோ பங்கான மனை மக்கள் வாழ்ந்தாலும் கெட்டாரன் பாசமாயி என்று சொல்வதெல்லாம் இந்த அடிப்படை வைத்த சொல்றது ஆகவே இந்த உண்மையை தெரிந்த ஜீவன் முத்தர்கள் ஈஸ்வரன் இப்படி அமைதியாக இருக்காரோ அப்படி போல ஜீவன் முத்தர் அமைதியாக இருக்காங்க விவகாரங்கள் நடக்குதே நல்லா மனதின் காரியம் கருவிகரணங்கள் காரியம் என்று உதாசனப்படுத்துகிறார்கள் ஈஸ்வரம் மயின் காரியம் இல்லையே ஆத்மா காரியம் இல்லை பிரம்மத்தின் காரியம் இல்லை அவர் உதாசனப்படுத்துகிறார் பிறகு விவகாரம் நடக்குது அஞ்சான காலத்தில் விவகாரம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் கபாடி போட்டின்னு போடுறாங்க இப்போ போகிறதில் போனிருக்கேன் காண வைப்பேன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடுறாங்கல்ல அவங்களுக்கு விவகாரம்லாம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிறது இதெல்லாம் அது நடுவர் வரது இருப்பார் அவரை கட்டுப்படுத்துறது அப்படி செய்யப்படுது எனக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு பார்க்குறவர் இருக்காங்கள்ல அதில் ரெண்டு கோஷ்டும் இருக்கும் உத்தாசீலம் பார்க்குற கோஷ்டி ஒன்று அபிமானத்தோடு பார்க்குற ஒரு கோஷ்டி தைமானத்தோடு பார்க்குற கோஷ்டி இருக்கு அந்த கோஷ்டி ஒரு அகதவேஷாலையும் உதாசீனம் ரெண்டு பக்கம் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க சந்தரப்படுவாங்க ஐயன் நல்லா ஆடுறானே அவன் நல்லா ஆடுறான் பரவாயில்லை நல்லா ரெண்டு பேரும் நல்லா தான் அப்படின்னு சந்தரப்படுத்திருப்பாங்க